வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து ஆனி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மாநில போக்குவரத்து பேருந்துகளுக்கான நேரிடை கண்காணிப்பு முறையை மகாராஷ்டிரா மாநிலம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தியது இரண்டு ஹோலோங்கி விமான நிலையம் அமைந்துள்ள அருணாச்சல பிரதேசம் மூன்று நானூறு ஆண்டுகள் பழமையான கோவிலில் ரோபோ உள்ள நாடு ஜப்பான் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று லேண்டர் விக்ரம் எப்போது சந்திரனின் மேற்பரப்புக்கு மிக அருகில் வரும் இரண்டு டிஜிட்டல் கட்டண தீர்வுகளை மேம்படுத்துவதற்காக டெபிட் கார்டுகளை அகற்றுவதை எந்த வங்கி நோக்கமாக கொண்டுள்ளது மூன்று எந்த இரண்டு விளையாட்டு வீரர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது வணக்கம் மீண்டும் சந்திப்போம்